அன்பானவர்களை வணக்கம் குரல் வழி கதைகள் குரல் வழியாக ஒரு சிறுகதையை நாம் கேட்க இருக்கிறோம் இந்த சிறுகதையின் வாயிலாக ஒரு குரலையும் அதனுடைய பொருளையும் நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை அவை அறிந்து பேசுதல் என்ற தலைப்பின் கீழே ஒரு சிறுகதை அதை சார்ந்த ஒரு குரல் ஸ்ரீ முத்ரா பன்முக சிறப்பு மருத்துவமனை என்ற பெயர்பலகையை தாங்கி பிரம்மாண்டமாக எழும்பி நின்றது அந்த மருத்துவமனை தன்னுடைய நீண்ட நாள் கனவு நனவாகிய மகிழ்ச்சியில் தெளித்திருந்தார் ஜெயவேல் அவர் கண்முன்னே கடந்த கால காட்சி ஒன்று நிழல் படமாக ஓடியது முல்லைப்பட்டி கிராமத்தின் திண்ணை பள்ளிக்கூடம் ஒன்றில் நான்காம் வகுப்பு மாணவனாக ஜெயவேல் அமர்ந்திருக்கிறான் புதிய வகுப்பு ஆனால் ஒரே ஆசிரியர் மொத்தமே இருபது மாணவர்கள்தான் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது வகுப்பில் வெற்றி பெற்றவர்கள் அப்படியே நான்காம் வகுப்புக்கு மாற்றப்படுவார்கள் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் படிக்க வேண்டுமென்றால் டவுனுக்குத்தான் செல்ல வேண்டும் அன்று ஆசிரியர் முதல் நாள் என்பதனால் எதிர்காலத்தில் மாணவர்கள் என்ன படிக்க ஆசைப்படுகிறார்கள் என்று ஒவ்வொரு மாணவனையும் எழுப்பி கேட்டுக்கொண்டிருந்தார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை சொன்னார்கள் அதில் ஒரு குறும்புக்கார மாணவன் ஐயா என் அப்பாறு என்னை டவுனுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்க மாட்டார் என் எதிர்காலம் எருமை மாடுகளை மெய்ப்பதுதான் என்று கூற வகுப்பே சிரிப்பில் ஆழ்ந்தது ஜெயவேலுவின் முறை வந்தது ஐயா நான் பெரிய டாக்டராக வருவேன் என்றான் ஐயா இவன் அப்பாறு வயலில் கூலி வேலை செய்கிறவர் இவன் பெரிய டாக்டராக வருவானா என்று சக மாணவன் ஒருவன் கத்தி சொல்ல மீண்டும் அங்கே சிரிப்பலை எழுந்தது ஆமாம் உண்மைதான் முல்லைப்பட்டியிலிருந்து இருபது மைல் தொலைவில் இருந்த டவுனுக்கு அனுப்பி ஜெயவேளை படிக்க வைக்க அவனுடைய அப்பாவுக்கு வசதியும் இல்லை மனமும் இல்லை ஜெயவேலுவுக்கு அடுத்து மூன்று பெண் பிள்ளைகள் அவர்களை கரையேற்ற வேண்டுமே ஜெயவேலுவின் டாக்டர் ஆசைக்கு மூடு விழா நடந்தேறியது வீட்டின் தலைமகன் அதுவும் ஆண்மகன் வெறும் ஐந்தாம் வகுப்பு படிப்பறிவோடு சென்னை மாநகரத்துக்கு வந்தான் வேலைவாய்ப்பை தேடி அந்த சமயத்தில் ஜெயவேலுவுக்கு வயது இருபது முடிந்திருந்தது வேலையில் இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்று இணைந்திருக்காத குணமும் அயராத உழைப்பும் உண்மையும் நேர்மையும் அவனை படிப்படியாக இமாலய உயரத்திற்கு இட்டு சென்றது டீ சப்ளையர் டீக்கடை மல்லிகைக்கடை இன்று பலகோடி கோடி வருமானத்தை ஈட்டித்தரும் ஜெயவேலூர் ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் பல கிளைகளை கொண்ட ஸ்டோர்கள் இங்கே கிடைக்காத பொருள்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் ஆனால் கிடைப்பதை பட்டியலிட முடியாது ஜெயவேலுவுக்கு ஒரு மகன் முத்ரா ஒரே மகள் தாமரை முத்ரா பிறந்த பிறகுதான் அதிர்ஷ்ட தேவதை ஜெயவேலுவின் பக்கம் தன் கடைவிழி பார்வையை திருப்பினாள் என்பதில் அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு சிறந்த மருத்துவராக தன்னால் ஆக முடியவில்லையே என்ற இயக்கத்தை தன்னுடைய மகன் மகள் மூலமாக ஜெயவேல் தீர்த்து கொண்டார் டாக்டர் முத்ரா இருதய நோய் நிபுணர் என்றால் டாக்டர் தாமரை மகப்பேறு மருத்துவராக வளம் வருகிறார் மருமகள் ஜானகியும் மருத்துவர் தோல் மருத்துவரான அவர் அவளுக்கு சென்னையில் பல பணக்கார குடும்பங்களின் பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளவும் தங்களுடைய தோலை மெருகேற்றிக்கொள்ளவும் கியூவில் நிற்கிறார்கள் டாக்டர் தாமரையின் கணவன் கண்ணன் ஒரு கேஸ்ட்ரோ என்ட்ராலஜிஸ்ட் இறைப்பை குடல் சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவர் இப்படி முழு குடும்பமுமே மருத்துவத்துறையை சார்ந்திருந்ததினால் ஸ்ரீ முத்ரா பன்முக சிறப்பு மருத்துவமனையை மூன்றாண்டு காலங்கள் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் கை கட்டட நிபுணர்களை வைத்து ஜெயவேல் கட்டி முடித்து விட்டார் நாளைக்கு சரியாக காலை எட்டு மணிக்கு மருத்துவமனையின் திறப்பு விழா நடந்த இறையிருந்தது சென்னை மாநகரத்தின் தலை மருத்துவ நிபுணர்கள் மேடையை அலங்கரிக்க சென்னை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சண்முகநாதன் மருத்துவமனையை திறந்து உரையாற்ற இருந்தார் எவ்வளவோ சொல்லியும் கேளாமல் முத்ரா தந்தையை வரவேற்பு உரை நிகழ்த்தி பேச பொழுது விடிந்தது எல்லோரும் பரபரப்பாக விழாவுக்காக கிளம்பிக் கொண்டிருந்தனர் ஜெயவேல் கோட்டையும் ஷூட்டையும் தவிர்த்து பட்டுவேட்டி சட்டையில் கிளம்பிவிட்டார் விழா தொடங்கியது ஜெயவேலுவின் கையில் மகன் முத்ரா மருத்துவத்துறையை பற்றி கொடுத்த உரை டைப் செய்யப்பட்டிருந்தது அந்த தாள்களை நூறாவது முறையாக படித்து பார்த்தார் தன் முன்னே அமர்ந்திருந்த அறிஞர் பெருமக்களை பார்த்தார் குழுமி இருந்தவர்கள் எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் அவர்கள் முன் ஐந்தாவது வரை படித்த நான் மருத்துவத்தை பற்றி பேசுவது பொருந்தாது என்று முடிவு செய்தார் அவருடைய முறை வந்தது மகன் எழுதி கொடுத்ததை மடித்து தன் கைப்பையில் வைத்துவிட்டு மேடையில் இருந்த மைக்கன் முன் நின்றார் ஐந்து நிமிடங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வந்தமைக்கு நன்றி சொல்லி தன்னுடைய மருத்துவராகும் ஆசை நிறைவேறாமல் போனதையும் இப்பொழுது மருத்துவமனையை கட்டியிருப்பது பல நோயாளிகளுக்கு நன்மையை பயக்கும் என்பதையும் பொதுவாக சொல்லி அமர்ந்துவிட்டார் ஐந்தாவது வரை மட்டும்தான் படித்தவர் ஆனால் வாழ்க்கை பாடத்தை கரைத்து குடித்த அறிஞர் வார்த்தைகளை அளந்து பேசி அவையோரின் தன்மையை கருத்தில் கொண்டு அதி மேதாவியாக பேசாமல் உண்மையை சுருக்கமாக கூறி எல்லோர் மனதிலும் இடம் பிடித்து விட்டார் போது குரலை கேட்கலாமா அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் குரல் எண் எழுநூற்று பதினொன்று அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் ஒவ்வொரு சொல்லின் தன்மையும் உணர்ந்துள்ள நல்ல அறிஞர்கள் அவையில் கூடியிருப்போரின் தன்மையையும் உணர்ந்து ஆராய்ந்து பேசுவார்கள் ஒவ்வொரு சொல்லின் தன்மையும் உணர்ந்துள்ள நல்ல அறிஞர்கள் அவையில் கூடியிருப்போரின் தன்மையையும் உணர்ந்து ஆராய்ந்து பேசுவார்கள் இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா இந்த கதையினுடைய ஆசிரியர் சாந்தகுமாரி சிவகடாட்சம் சாந்தகுமாரி சிவகடாட்சம் இது கதைகள் வழி குரல் அறிதல் கதையினுடைய தலைப்பு அவை அறிந்து பேசுதல் ஒளிவடிவம் சரவணன் அருணாச்சலம் நன்றி